ஈசுவரனுக்கு உபதேசித்தது என்ன உருத்திர தத்துவமாகிய பிரேரக நிலையான காரண தத்துவ முடிவான ஈஸ்வர தத்துவத்தின் இயற்கை ஞானம் ஏறி கிரியை குறைந்திருப்பதால் கிரியா காரண பூதமாயும் ஞான காரண அமிசமாயும் விளங்கும் பிரணவமாகிய உண்மை நிறைவான கிரியையற்ற நிர்விஷய அனுபவம் ஈஸ்வர தத்துவத்திற்கு நியதி செய்வது சுத்த விவேக தத்துவ அதிர்ஷ்டாவ சுப்பிரமணியம் அறி தோன்றாது இது பற்றி உபதேசம் செய்தார் எனலாயிற்று கங்கையிலுள்ள நாணர்காட்டில் பிறந்தது என்பது என்ன ஆன்ம இயற்கை குணமாகிய தயவே கங்கை ஆன்மாவின் அனுபவமத்திய நிலையாகிய சகித்தலென்னும் சர்வ விஷயங்களிலும் அகங்காரமென்னும் தலையடாமல் கீழ்ப்படிந்த குணமே நாணல் இவ்விரண்டின் மத்தியில் அனுபவத்திற்கு இயற்கை விளக்கமாய் விளங்கும் பகுத்தறிவாகிய விவேகம் தோன்றுவதே உற்பத்தியானது பின் கார்த்திகை அறிவை பால் கொடுத்தது என்பது என்ன விவேக விளக்கம் தோன்றுங்கால் பெண் பாலின் குணமாகிய சமண என்னும் சத்தியின் விளக்கத்தால் இன்பமாகிய அமுதகிரணம் விவேகத்திற்கு ஊட்டுவதே பால் கொடுத்தல் சுவாமி அம்மையினிடத்தில் குழந்தையை கொடுக்க அம்மை குழந்தை ஆறையும் ஒன்றாகச் சேர்த்து கையால் தடவ முகம் ஆறும் ஒன்றி வேறாயும் உடல் ஒன்றாயும் கால் இரண்டாயும் ஆனதென்ன பரமாத்மாவாகிய சுவாமி அருளென்னும் சக்தியுடன் தயவென்னும் நதிக்கரையில் சகிப்பென்னும் நாணர்காட்டில் சமாதி முதலிய காலத்தில் தோன்றி விளங்கும்போது சுத்த வாசனா தோற்றமாகிய அருபொறியாகிய குழந்தையை அருள்வசமாக்க அருட்சத்தி விகாரமின்றி அவிகாரமாய் அருபொறியையும் அருட்போத கையால் அடக்க விஷயங்களை அறிந்து தோயாமலிருக்க அருபொறிகள் ஒன்றாயும் குறி ஆறாயும் அனுபவ விளக்கம் சாதன விளக்கம் இரண்டும் திருவடியாயும் தோன்றி சமாதி நிலை விளங்குவதே பிண்டத்தின் இவ்வண்ணமாக இருக்க அண்டத்தில் இவற்றிற்கு ஊர் ஆலயம் மூர்த்தி செய்கை முதலியன உண்டாவானேன் ஆன்மாக்கள் புண்ணிய பாவகருமங்களால் பேதப்பட்டு மந்தம் மந்தரம் இராஜசம் தாமசம் கருமம் முதலிய வேறுபாடுகளால் அனாதி தொடங்கி இன்றளவும் உயிர்த்திரல் ஒன்றானாலும் கரண கூட்டுறவால் வெவ்வேறு தன்மையாய் விளங்குகின்றன ஆதலால் மா கருணையுடைய கிருபாநிதியாகிய சிவபெருமான் திருவருளை அங்கையிற் கணியன உணர்ந்த அநாதி நித்திய முத்தசித்தராகிய ஈஸ்வர தத்துவ புவனானுபவ ஈஸ்வரனால் நாம் உய்யும் பொருட்டு உலகத்தின்கண் பாசநூல் பசுநூல் பதிநூல் அனுபவநூல் என்னும் புராண வேத ஆகம உபனிஷித்துக்கள் உண்டு பண்ணப்பட்டிருக்கின்றன அவற்றின் வாயிலாக கர்மகாண்டம் பத்திகாண்டம் உபாசனாகாண்டம் தந்திரக்கலை மந்திரக்கலை உபதேச கலை முதலிய பேதங்களும் இவற்றிற்கு முக்கியமான ஆசாரம் வருணம் ஆசிரமம் முதலியவைகளும் இவற்றிற்கு ஏதுவான சரியாதி நான்கும் இவற்றிற்கு அடைவாகிய சாலோகாதி நான்கும் இவற்றிற்கு மார்க்கமாகிய தத்துவம் பூவனம் பதம் வர்ணம் மந்திரம் கலை முதலியனவும் நிர்ணயித்து பாவநாசத்திற்கு ஏதுவான அனசன சாந்திராயன முதலிய பிராயச்சித்தங்களை விதித்து இவைகள் செய்வதற்கு யோக்கியமான நதி முதலியவற்றையும் அவற்றிற்கு அங்கமான தத்துவானுபவங்களாகிய உண்மை நாமங்கள் கெடாதிருக்க திருப்பெயர் முதலியவைகளை மூர்த்தி ஸ்தல முதலியவைகளுக்கு ஏற்படுத்தி வழங்கச் செய்தார்கள் உபாசிக்கின்றவர்களுக்கு தத்துவ நாமம் கெடாமல் அருட்சத்து தோன்ற கிருத்தியையும் வேதாந்த விளக்கத்திற்கு விசாகத்தையும் சதா சுபத்தை குறிக்க செவ்வாயையும் ஆறு குறியை குறிக்க சஷ்டியையும் ஞான நிறைவை குறிக்க தைப்பூசத்தையும் சுட்டினார்கள் தத்துவங்களை கையிலெடுத்து ஆடுவதான போதமென்னும் கையால் விஷய பலத்தை தத்துவமாகிய காவடியில் கட்டி தானாகிய தோளில் ஏற்றி தான் கெட்டு தான் அவனாகி போத வடிவனாய் சங்கல்ப தீவிரனாய் சுப்பிரமணிய தத்துவமாய் விளங்கும் திருவுருவ முன்னுக்கு விஷயாபாவ நியாயமே காவடி எடுத்ததாயும் சுத்த வைராக்கிய நிச்சய சிவபோதமே இடும்பனாயும் குறிக்கப்பட்டிருக்கின்றன இருதயாகாச்கோண வடிவமே எந்திரமாய் அதன் அங்க வேறுபாடே நாற்பத்து முக்கோணமாய் உபாங்கமே நவகண்டமாய் உண்மையே சகரமாய் விஷய நீக்கமே ரகரமாய் நித்திய திருப்தியே வகரமாய் நிர்விஷயமே நகரமாய் பாவ நீக்க ஏதுவே பகரமாய் ஆன்ம இயற்கை குணமே வகரமாய் விளங்குவதே ஆரெழுத்து நமது சரீர இருதயஸ்தானமே கோயிலாய் மாயாவிசித்திரமே மயிலாய் நாபியந்தமே பலிபீடமாய் உண்ணாவின் மேலந்தமே கொடிமரமாய் பஞ்ச கோஷங்களே பிரகாரமாய் முக்குணங்களே வில்வமரமாய் ஆன்மதயையே தடாகமாய் வாயே வாசலாய் அனுபவ நிலையே கோபுரமாய் விதிக்கப்பட்டிருக்கின்றன ஞானிகள் கடவுளை எங்கும் உபாசிப்பார்கள் என்றும் யோகிகள் இருதயத்தில் உபாசிப்பார்கள் என்றும் கர்ம காண்டிகள் அக்கினியில் உபாசிப்பார்கள் என்றும் பத்திகாண்டிகள் விக்கிரகத்தில் உபாசிப்பார்கள் என்றும் விதித்திருக்கிறது அதற்கு ஒத்தவண்ணம் தத்துவ விசாரத்தையே ஆலயமாக்கினார்கள் ஆலயத்தில் விளங்கும் மூர்த்தியின்பால் பாசங்களில் செல்லும் ஆத்மாக்களை சிவபாசத்தில் பாசநூலை கொண்டு அழுத்தி பசு நூலை கொண்டு மேற்குறித்த தந்திர மந்திர கலைகளை குருமூலமாய் உபதேச கலையால் விளக்கி கண்ட திரியத்தால் நிலைக்க பண்ணி பதிநூலால் அறிவை விளக்கி அனுபவ நூலால் சமாதியை தெரிவித்திருக்கிறது இவற்றை ஜீவர்கள் மறவாதிருக்க மானைக் காட்டி மானை பிடிப்பதுபோல் ஆலயத்தில் மூர்த்தியாகிய சண்முகப்பெருமானை தத்துவ உருவமென்று விளக்கி காட்ட அர்ச்சக உருவமான ஆசாரியன் நமது அறிவாகிய கற்பூரத்தில் சுப்பிரமணிய உண்மையாகிய விளக்கமென்னும் பிரகாசத்தை கொண்டு அசுத்த விஷய முதலிய எண்ணங்கள் நம்முடைய பொறிகற்கு புலப்படாமலிருக்க உண்மை நாதக்குறியாகிய மணியொலியுடனே தரிசிப்பிக்க செய்தும் வேறு பராக்கன்றி ததாகாரமாய் நிற்க நமது தரத்திற்கு ஒத்த உபசாரதியர்களால் வழிபட செய்தும் தற்பலமடைய உத்தமர்கட்கு அன்ன விநியோகம் செய்வது மார்க்கமென்று சித்தாந்தம் பண்ணினார்கள் இவ்வண்ணமாய் அனாதி தொட்டு இன்று வரை சென்ற நாட்களிலுள்ள அருணகிரியார் குமரகுருபரர் நக்கீரர் முதலிய மகான்கள் தொண்டு செய்து உத்தம ஞானிகளாய் நித்திய முத்தர்களாய் விளங்குகின்றார்கள் அதலால் நாம் யாவரும் அவ்வுண்மை கடவுளை வேதாகம விதிப்படி உண்மையாய்ப் பத்தி அவர் அருளை பெற வேண்டும் சுப்பிரமணியம் முற்றிற்று